அனுப்பித்தனு ஹனிபா என்ற கூட்டத்தை சேர்ந்த சுமாமா பின் அசால் என்பவரை பிடித்து வந்து பள்ளிவாசலில் உள்ள ஒரு தூணில் கட்டி வைத்தார்கள் நபிசல்லாஹும் அலஹிசல்லம் அவர்கள் அவரை நோக்கி வந்து சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்றனர் அவர் பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த குட்டைக்கு சென்று குளித்தார் பின்னர் பள்ளிவாசலுக்கு வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹுவா அருகி செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஆவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார்